மேவச்சமேவியதிரவிடம் மேவமேவே நமோதிமைய யகோ வம்சி மஹ நமோ குருபோவரோமந்தூப்பிஷ்டிணே நமோ வேயிசிணை கிருஷ்ணாயலோம் வேதாஜாஸே சிம் முனிம் சகசிரமூர் புருஷோத்தமசிரே சகசிரம் நருச்சியை பவித்தம் மங்கலம்ய பவி பவித்தம் அப்படோ மங்களாந மங்களம்னா என்ன சுகம் ஆனந்தம் தத் சாதனம் மங்களம்னா சுகம் சுகத்துக்கு சாதனம் தத் சாதனம் தத் ஞாபகம் செ எல்லாம் மங்களம்னா இன்பம் இன்பத்தை தரும் சாதனம் பொருள் ஞாபகம் அதை பற்றின அறிவு அப்படி ஒரு சுகம் இப்போ சொர்க்க லோகத்தில் சுகம் இருக்குது சொர்க்கம் வந்து சாதனம் அங்கே சுகம் சுகம் வந்து சுகத்துக்கு சாதனம் சுகங்கிறது சாத்தியம் இன்பம்ங்கிறது அடைய வேண்டியது இன்பத்தை கொடுக்கக்கூடியது அந்த இன்பத்துக்கு கொடுக்கக்கூடிய சாதனத்தை ஞாபகப்படுத்துறது அறி அறிவிக்கிறது இப்போ கடையில் இப்படி ஒரு பொருள் இருக்குது அந்த பொருளை வாங்கி வச்சுட்டியானா நீ சௌக்கியமாக இருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அது பேர் ஞாபகம் அட்வர்டைஸ்மெண்ட் தான் ஞாபகம் அப்புறம் போய் அந்த சாமானு வாங்கிட்டு வரோம் அப்புறம் அந்த சாமானு வச்சுட்டு நம்ம சந்தோஷப்படும் ஆக அது மாதிரி சுகம் சாதனம் ஞாபகம் இங்கே சாஸ்திரத்தில் வந்து சுகத்துக்கு சாதனம் தர்மம் உண்மையிலே பொருள் சுகத்துக்கு சாதனம் வந்து தர்மம் தர்மத்தை ஞாபகப்படுத்துறது சாஸ்திரம் நான் உங்களுக்கு புரியறதுக்காக லௌக்கிகமாக அந்த உதாரணம் சொன்னேன் இப்போ அட்வர்டைஸ்மெண்ட்டுங்கிறது ஞாபகம் அப்புறம் போய் அந்த சாதனத்தை வாங்கிறது அதை அனுபவிக்கிறது இதெல்லாம் விஷய சுக விஷயம் ஆனால் விஷயமே நமக்கு சுகம் கொடுக்கணும்னா புண்ணியம் இருந்தால் அனுபவிக்க முடியும் வீட்டை கட்டினா போகாது வீட்டில் சுகமாக சந்தோஷமாக வாழணும்னா அதுக்கு புண்ணியம் வேணும் சொல்கிறோம் இல்லையா பணத்தை கொடுத்து படுக்கையை வாங்கி விடலாம் தூக்கத்தை வாங்கணுமே கல்யாணம் பண்ணிவிடலாம் சந்தோஷமாக இருக்கணுமே சந்தோஷமாக இருக்கணும்னா புண்ணியம் வேணும் ரெண்டு பேருக்கும் புண்ணியம் வேணும் புத்தியும் வேணும் புத்தி நல்லா இருக்கிறதுக்கு புண்ணியம் வேணும் எல்லாத்துக்கும் புண்ணியம் வேணும் அஹத்தர்மம் அஹ தர்மம் சுகம் சுகத்துக்கு சாதனம் தர்ம தர்மத்துக்கு சா சாதனம் எதுன்னு தர்மத்தை ஞாபகப்படுத்துவது சாஸ்திரம் ஆக ஞாபகம் செஷாமப்படி பரமானந்த லட்சணம் பரம் மங்களமிதி அதுக்கும் மேலானது இறைவன் ஸ்வரூபம் தேஷாமப்பின அனர்த்தம் சுகம் சுகசாதனம் ஞாபகத்துக்கும் மேலானது பரமானந்த லட்சணமாக இருக்கார் அந்த பரம் மங்களமிதி இறைவன் மங்களானாஞ்ச மங்களம் பவித்திரத்துக்கெல்லாம் பவித்திரமாக இருப்பவர் பகவான் மங்களத்துக்கெல்லாம் மங்களமாக இருக்கிறவர் பகவான் இந்த இன்பத்துக்கெல்லாம் இன்பமாக இருக்கிறவர் இறைவன் இன்பங்கள் இன்பத்துக்கும் இன்பத்தை கொடுக்கக்கூடிய சாதனங்களுக்கும் அந்த சாதனத்தை ஞாபகப்படுத்தக்கூடிய சாஸ்திரங்களுக்கும் மேலான ஆனந்த மூர்த்தியாக இருப்பவர் பகவான் ஸ்ரீமன் நாராயணன் யஹ பரமானந்த லக்ஷணம் பரம் மங்களம் இது மங்களான மங்களம் இந்த டாபிக் முடிஞ்சு போச்சு இந்த இந்த ஃபஸ்ட் லைன் ஓவர் பவித்ராணாம் பவித்ரம் யோ மங்களாநம் யஹாங்கிறது ரொம்ப முக்கியம் யா பவித்திராணாம் பவித்ரம் யா மங்களாநாம் மங்களம் யா நாராயண யா நாராயணான்னு சொன்னால் ஏன் வச்சுக்கணும் பியூர் கான்ஷியஸ்னஸ் தான் நாராயணான்னு சொன்னால் சங்கு சக்கரம் கத வனமாலி கதி ஷார்கிலாம் வரக்கூடாது ஸ்லோகத்தில் வரப்போகிறது ஆனால் நம்ம ஜாக்கிரதை எப்போவுமே இந்த ஃபார்ம் மூலமாக ஃபார்ம்லெஸ்ஸை தான் நினைக்கணும் நம்மளும் வந்து உண்மையிலே ஃபார்ம்லெஸ் ஃபார்ம்லெஸ் தான் நம்முடைய நேச்சரும் ஆனால் ஃபார்மாக தெரியணும் மாயையால் வி ஆர் ஆல்சோ ஃபார்ம்லெஸ் காட் ஆல்சோ ஃபார்ம்லெஸ் இப்போ நம்முடைய திங்கிங் வந்து ஃபார்ம்லெஸ்ஸை தான் திங்க் பண்ணணுமே தவிர ஃபார்மை திங்க் பண்ணுறது இல்லை ஆனால் த்ரூ ஃபார்ம் தான் நம்ம யோசிக்கிறோமே தவிர ஜாக்கிரதையாக புரிஞ்சுக்கணும் இப்போ இந்த லெட்டர்ஸை மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம் தத்துவத்தை தான் நினைக்கிறோம் அது மாதிரி அடுத்து தெய்வத்தம் தேவதானான் சேவானாம் தேவகா அதனால தேவதானாம் தெய்வத்தம் தேவர்களுக்கெல்லாம் தெய்வமாக இருக்கிறவர் பவித்திரத்துக்கெல்லாம் பவித்திரமாக இருக்கிறவர் மங்களத்துக்கெல்லாம் மங்களமாக இருக்கிறவர் தெய்வங்களுக்கெல்லாம் தெய்வமாக இருக்கிறவர் அப்படிங்கிற அர்த்தம் தியோதனாதிபிகி சமுத்கரிஷேட வர்த்தமானத்துவ இங்கே தியோதனாதிபிகின்னா பிரகாஷம் பொருந்தியேன்னு அர்த்தம் பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய சக்திகள்லாம் இருக்குது அதுக்கெல்லாம் தேவர்கள்னு பேர் சொன்னோம்லே இப்போவே இது ஒரு வகுப்புலேயே இப்போதான் நான் சொன்னேன் ஆனால் இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாம் கூட தேவர்கள் தான் இதுக்குள்ளே இருக்கிற கான்ஷியஸ்னஸை வந்து தேவானாம் தேவகாசம் மகாதேவா அப்படி சொல்லும் ஆஹ் ஜியோதனாதிபதி எக்ஸ்டர்னல் வேர்ல்டில் இருக்கக்கூடிய தேவர்களுக்கெல்லாம் தேவன் சைதன்யம் இங்கேயும் வந்து இந்த உடம்பில் இருக்கக்கூடிய இந்திரியங்களுக்கும் தலைவனாக இருக்கிறது பியூர் கான்ஷியஸ்னஸ் ஆஹ் சமுத்கரிஷேன வர்த்தமானத்வா ஒலிக்கெல்லாம் ஒளியை தருகிறது ஆஹ ஜோதிஷாம் ஜியோதிஹி ஆஹ் நல்ல தெய்வத்தம் தேவத்தன முதல் இதான் முதல் கேள்வி கிமேக்கம் தெய்வத்தம் லோகே கிம் பராயணம் இதான் கேள்வி இங்கே என்ன சொல்கிறார் தேவா தைவம் த தேவ அடுத்தது தைவத்தூத்தம் யோகிய பிதா தெவத்தம் தேவதனாதிபா சமுத்கேண வர்த்தமானத்து பூத்தா யூத்தா அவய பிதா பூத்தா பூத்தாம்னா அனைத்து உடல்கள்னு அர்த்தம் உயிர்கள்னு அர்த்தம் பண்ணக்கூடாது உயிர்களுக்கு அப் கடவுள் தந்தை அல்ல கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா ஜீவனும் அநாதி ஈஸ்வரனும் அனாதி ஆகையினால இந்த சரீரங்கள் எல்லா சரீரங்களுக்கும் நம்ம உபச்சாரத்தினாலும் சொல்லலாம் நமக்கெல்லாம் அப்பா அவர்தான் அப்பா அப்படின்னு அவ்வய்தா மாறாத அப்பான்னு அர்த்தம் இந்த அப்பா எல்லாம் எத்தனை அண்ணன் அன்னை எத்தனை எத்தனை அன்னையோ அப்பன் எத்தனை எத்தனை அப்பனோ முன்னம் எத்தனை எத்தனை ஜென்மமோ இன்னும் எத்தனை எத்தனை பிறவியோன்னார் இவர் பட்டினத்தை நான் ஏ அம்மா நான் என்ன கழுத உடம்புல பிறந்திருப்பேன் கழுதப்பா அப்புறம் வந்து மாடப்பா பன்றி அப்பா சிங்கம் இந்த அப்பா எல்லாம் நிறைய இந்த பாடி எத்தனை பாடி எடுத்திருப்பேன் அந்தந்த பாடிக்கு அந்தந்த அப்பா அது நித்திய உண்மையான அப்பா யாருன்னா உணர்வு தான் சைத்தன்யந்தான் அவ்வயகா விய ரஹிதா இந்த அப்பாவே வயசாகி போய் மாறிப்பிடுவார் ஆக யர சேவக்தாக்கேக்கம் தைவா ஏக்கம் தைத்தை கி அப்படிங்கிறதுக்கு பவிணம் பவித்திரி சாீராணம் இல்லாட்டி சரீரினாம் சொன்னாலும் தப்பு இல்லை ஆனால் இங்கே வந்து ரொம்ப டெக்னிக்கலாக நான் சிலதெல்லாம் பார்க்குறேன் அதனால் சொல்ல வேண்டியிருக்கு ஆக எல்லாருக்கும் சர்வேஷாம் மனுஷிய சரீர சர்வேஷாம் ஜீவானாம் பிதா எல்லா உயிர்களுக்கும் அவர் தந்தை அதனால் அவருக்கு வந்து உயிர்களுக்கு உயிரானவர் இது சொன்னால் விசிஷ்டாத்வைதம் உயிர்களுக்கெல்லாம் ஒரு தலைவர் அப்படின்னு சொன்னால் அதில் கொஞ்சம் இருக்கு நான் அப்புறம் சொல்கிறேன் இப்போ வரப்போகிறது நிறைய அஹா பூதானாம் யோகிய பிதா பூதானாம் யஹா அவ்யயா பிதா சா அவர்தான் லோகே ஏக்கம் தெய்வத்தம் இது வாக்கியார்த்தா வாஷ்யம் அவர் ஒருத்தர் தான் தெய்வம் அப்படிங்கிறது வாக்கியார்த்தம் சென்டென்ஸோட பொருள்கிறர் இந்த ஸ்லோகத்தில் இருக்கிற கடைசி வாக்கியம் பூதான் கிமே தெய் தெய்வத்தம் தேவதா நான் சூதா நாம் ஜோய்பிதா யுதிஷ்டிரரோட கேள்வி கிமேக்கம் தெய்வம் அந்த ஏக்கம் பிடிச்சின்னு விட்டார் அந்த ஒன்று தான் இந்த ஒன்றை வச்சுட்டு இப்போ பேச போகிறார் பாருங்க அத்வைதம் இந்த ஒன்றுங்கிற பதத்தை வச்சுக்க போகிறார் ஏகா இதை வச்சுட்டு இப்போ விசாரம் பண்ண போகிறார் கௌட பாதாச்சாரியரே யோசிக்க வைக்க போகிறார் கவுடபாத அவர் பேர் கோவிந்த பகவத் பாதாச்சார் கோவிந்த பகவத் பாத பாதாச்சாரியருக்கு ஃபீஸ்ட்டு கொடுக்குறார் சங்கராச்சாரியர் பாருங்க நான் எப்படி அர்த்தம் சொல்கிறேன் பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்ல போகிறார் நிறைய கோட் பண்ணுற இதுதான அடுத்தது அடுத்த ஸ்லோகத்தை படிக்கலாம் படிச்சிட்டோம் இல்லையா இதெல்லாம் பாஷ்யம் படித்தேன் நான் படிக்கல இல்லையா படிக்கல சரி படிச்சுட்லாம்ப்பா அண்டா பின்னாடிப்போ இன்னொன்று ம் அது இல்லைப்பா சரிண்ணா பார்த்து சொல்லுங்க எல்லாரும் மங்களானாஞ்ச மங்களம் சுகம் தத் சாதனம் தத் லக் பரம் மீ மங்களாநேவோ சமுத்ஷே வரமன தைவாச்சூத்தி பித்த ஜன சேக்கோக்கி வாக்கி இதுவரைக்கும் நான் சொன்னது பாஷ்யம் படிக்காமல் சொல்லிவிட்டேன் இப்போ படிச்சுட்டோம் அடுத்தது இனி அவர் கொட்டேஷன் கொடுக்குறார் ஏகோ தேவ சர்வூதேஷு கூட சர்வியாபீ சர்வூத்தாந்தராத்மா கர்மாத்தியஷூவாசாட்சி ேத்தவலோ நோம் விவாதோதி தமீ தகும் ஆசம் முமுமம் பிரபே ரா மந்திரோபனிஷதி இந்த ரெண்டு மந்திரத்தை சுவேதாஸ்வதரத்தில் இருந்து கோட் பண்றார் ஸ்வேதாஸ்வதரோபனிஷத் அப்படிங்கிற உபநிஷத் இதுக்கு ஒரு உரை இருக்கு ஆதிசங்கரர் எழுதினதாக சொல்லுகிறார்கள் இந்த ஸ்வேதாஸ்வதரோபிஷத்தில் ரெண்டு மந்திரத்தை கோட் பண்ணுறார் கிமேக்கம் தெய்வத்தம் லோகே அந்த ஏக்கம் தெய்வத்தம்னு அவர் கேட்டார் ஆனால் இங்கே சொல்கிற போது தெய்வத்தம் தேவதானாம் சோவியய பூதானாம் யோவியய பிதா யஹா அவ்யய பூதானாம் அவ்யய பிதா தேவானாம் பதில் சொல்லியாச்சு ஆனால் அந்த ஏக்கம் தெய்வத்தங்கிற பதத்தை வைத்துக்கொண்டு சங்கராச்சாரியர் கொட்டேஷன் கொடுக்குறார் ஏகோ தேவா இது ஸ்வே ஸ்வேதாஸ்வத்தர இருக்குது சர்வபூதேஷு கூட அந்த ஒரே தேவன்தான் இருக்கான் தேவகானாலே ப்யூர் கான்ஷியஸ்னஸ் போட்டுக்கணும் சர்வ வியாபி எல்லாத்தையும் வியாபிச்சிருக்கான் சர்வபூத அந்தராத்மா அனைத்திலும் ஊடுருவி இருக்கிறான் கர்மாத்தியா அனைத்து செயல்களுக்கும் அவனே தலைவன் சர்வபூதாதிவாசகா நம்ம செயல் புரியறத்துக்கு அந்த உணர்வினுடைய அருளால் தான் நம்ம எல்லாரும் செயல் புரிகிறோம் சர்வபூதாதிவாசகா அனைத்து சரீரங்களையும் சார்ந்து அனைத்து சரீரங்களும் அவனை சார்ந்து இயங்கி கொண்டிருக்கின்றன சாட்சி அனைத்தையும் அவன் கண்டு கொண்டிருக்கிறான் சேத்தா சேத்தான்னா கான்சியஸ்னஸ் சேத்தான்னா இந்த மனசாட்சியாக இருக்கிறது அந்த கலமாக இருக்கிறது அந்த அர்த்தமெல்லாம் எடுத்து எடுத்துக்கணும் இந்த இடத்துல சேத்தானா நேரடியாக உணர்வுனே சொல்லிக்கலாம் கேவலகா அவன் ஒருவனே இருக்கிறான் நிர்குணகா எதையும் சார்ந்திராதவன் அர்த்தம் அப்சல்யூட்லி இன்டிபெண்ட்னு அர்த்தம் அவரை டிபெண்ட் பண்ணி தான் எல்லா நேம் ஃபார்ம் ஃபங்க்ஷன்லாம் இருக்குது அவர் எதையும் டிபெண்ட் பண்ணுறதில்லை அப்படின்னு அர்த்தம் நிற்குண ஆட்ரிபியூட்லஸ் எந்த விதமான குணங்களும் இல்லாதவர் அப்படின்னு அந்த மந்திரத்தை கோட் பண்ணுறார் கிமேக்கம் தெய்வத்தம் லோகேங்கிறது சைதன்யந்தான் தெய்வத்தம் அப்படிங்கிறது பியூர் கான்சியஸ்னஸ் எலோன் ஈஸ் தெய்வத்தம் ஏக்கம் தெய்வம் அப்புறம் இன்னொரு மந்திரம் இது தினம் காலம்பறை கூட இங்கே சொல்கிறேன் நான் இது வந்து தினந்தோறும் சன்னியாசிகள்லாம் சொல்கிற ஒரு மந்திரம் இது அதாவது யஹா எந்த தத்துவம் எந்த இறைவன் பூர்வம் படைப்பின் தொடக்கத்தில் பிரம்மாண்டம் விததாதி ஹிரண்யகர்பன் பிரம்மதேவனை படைத்து யோவை வேதாதிஷ்ட தஸ்மை பிரகிணோதி அவனிடத்தில் வேதங்களை எல்லாம் கொடுத்து வேதங்களை எல்லாம் கொடுத்தாரோ அந்த தேவனை தகும தேவம் எந்த தேவன் படைப்பின் தொடக்கத்தில் பிரம்ம தேவனை படைத்து அவனிடத்தில் வேதங்களை கொடுத்து இந்த உலகை படைக்கும்படி செய்தாரோ அந்த தேவனை அந்த தெய்வத்தை இந்த இடத்துலையும் உணர்வைத்தான் ஆத்ம புத்தி பிரகாசம் என்னுடைய மனசு புத்தி இதெல்லாம் பிரகாசப்படுத்தி கொண்டிருக்கின்ற அந்த தத்துவத்தை என்னுடைய உள்ளம் அறிவு இவற்றை ஒளிர்விக்கின்ற இல்யூமின் பண்ணுற அந்த ப்யூர் கான்ஷியஸ்னஸ்ஸை தத்துவத்தை அகம் முமுட்சுகு அகம் மோக்ஷத்தை விரும்புகின்ற நான் சரணம் பிரபத்தே நான் நன்றாக சரணாகதி பண்ணுகிறேன் ஆ மோட்சத்தை விரும்புகிறவன் சைதன்யத்தை சரணாகதி பண்றான் சைத்தன்யத்தை சரணாகதி பண்றான்னா என்ன அர்த்தம் அகம் சைதன்ய ஸ்வரூபோகம் அஸ்மி அப்படின்னு தியானம் பண்ணுறான் அதுக்கு வந்து இந்த மந்திரம் இப்படி சொல்கிறது அது ஏதோ துவைத்தம் மாதிரி சொல்கிறது அத்வைதத்தை துவைத்தம் மாதிரி பிரசன்ட் பண்ணுறது எந்த இறைவன் ஆதியில் பிரம்ம தேவனை படைத்து அவர்களிடத்திலே வேதங்களை கொடுத்து உலகத்தை படைக்குமாறு அருள் புரிந்தாரோ அந்த தேவனை மோட்சத்தை விரும்புகின்ற நான் என்னுடைய புத் மனதையும் அறிவையும் ஒளிர்விக்கின்ற அந்த அந்த தத்துவத்தை மோட்சத்தை விரும்புகின்ற நான் சார்ந்திருக்கிறேன் அப்படிங்குற இந்த மந்திரத்தோட அர்த்தம் அதனால இந்த மந்திரார்த்தத்தெல்லாம் நான் சுருக்கமாக சொல்கிறேன் ஏன்னா இதெல்லாம் கொட்டேஷன் அடுத்தது அடுத்தது இன்னொரு மந்திரம் சேயம் தேவதா ஐக்ஷத ஏகமேவ அத்விதீயம் இது சாந்தோக்கிய சா இயம் தேவதா ஐக்ஷத பிரம்மசூத்திரத்தில் ஈக்ஷதேர் நாஷப்தம் அப்படின்னு சொல்லி ஒரு சூத்திரன் அதாவது இறைவன் அதை பார்த்தார் சிருஷ்டியை பற்றி டாபிக் சா தேவதா ஐக்ஷ அந்த தேவதை பார்த்தது அப்படின்னு அர்த்தம் அதுக்கு அந்த ஒன்று தாங்கிற அர்த்தம் அந்த அர்த்தத்தில் அவர் சொல்கிறார் அப்படின்னு அங்கே இருக்குது உபனிஷத்தில் அதை கோட் பண்ணுறார் இன்னொன்று ஏகமேவா தித்தீயம் ஏகமேவா அத்வித்தீயம் இரண்டற்ற ஒன்றே அப்படின்னு சொல்லி இது சாந்த வக்கியத்தில் கோட் பண்ணுறார் ஆறு மூணு ரெண்டு ஆறு ரெண்டு ஒன்று பின்னாடி சொல்கிறார் சேகமேவா தவிதீயம் சா தேவ சாய் சேயம் தேவதை க்ஷத இயம் அந்த இத்தகைய தெய்வமானது பார்த்தது சிருஷ்டி அந்த சிருஷ்டியை பற்றி சொல்கிற போது சிருஷ்டி பண்ணினத்துக்காக சொல்றேன் அதெல்லாம் நீங்கள் டீட்டெயிலாக படிக்கணும்னா அந்த உபனிஷத்துக்கு போகணும் இது கொட்டேஷன் தான் ஆஹ் ஏக்கமே அத்வித்தீயம் இதை பிடிச்சிட்டு இருக்க ஒன்று தான் ரெண்டாவது இல்லை அப்படிங்கிற அடுத்தது அவரே கேள்வி கேட்கிற பாருங்க நானும் கதம் एको ஏகோ தேவீபர்பேதா திருஷ்ட்வா தனுவிஷத் சேஷ இவிஷா இது கீழ்த்து परस्य बुद्धितत्वृति, बुद्धितत्वृति, साक्षित्वेन पूरु पूरु ननु அவித்திய एको பிரவேசிரவா பூர்வே நேக்கோப்படி உரின் ஜீவ பரயோகோ பேதா ஜீவனுக்கும் கடவுளுக்கும் வேற்றுமை இருப்பதால் ஒருத்தந்தான் இருக்கான் அவனுக்கு அன்னியமாக ஒன்று இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்களே இல்லை நிறைய விஷயம் நமக்கு யோசிக்கணும் இப்போ அவர் யுதிஷ்டரர் கேட்டார் எல்லாம் துவைத திருஷ்டி தானே இவரும் துவைத திருஷ்டி தான் பேசின்ட்டுருக்கார் ஆனால் அத்வைதந்தான் சத்தியம்னு சங்கராச்சாரியர் இங்கே சொல்கிறார் அதாவது பிரம்மத்துக்கு அந்நியமா ஒரு வஸ்துவும் கிடையாது இதுதான் அத்வைத சித்தாந்தம் ஆஹ் பிரம்மத்துக்கு அந்நியமா ஒரு வஸ்துவும் கிடையாதுன்னு நீங்கள் சொல்லுகிறீர்களே இறைவனுக்கு அன்னியமாக ஒரு பொருளும் இல்லை என்று சொல்லுகிறீர்களே இறைவனை வழிபடுகின்ற உயிர்களுக்கும் இறைவனுக்கும் வேற்றுமை இருக்கிறதே அப்படின்னு கேள்வி போடுறார் ஜீவ பரையோகோ பேதாத் கதம் ஏகா தேவஹா அத்வித்தீயம் எப்படி அப்படின்னு அவரே கேள்வி கேட்கிறார் சங்கராச்சாரியர் இது பூர்வபக்ஷம் பூர்வபக்ஷம்னா அப்ஜெக்ஷன் ஆக துவைதம் இருக்கிற போது அத்வைதத்தை எப்படி சித்தாந்தம் பண்ணுவீர்கள் ஜீவபரபேதம் இருக்கும்போது அத்வைதத்தை எப்படி சித்தாந்தம் பண்ணுறது அப்படின்னா இல்லைங்கிற சித்தாந்தம் ந இல்லை அந்த பிரம்மனே தான் ஜீவனாக இருக்கு தத் சருஷ்டுவா ததேவான் அது படைத்து அதுவே உள்ளே நுழைந்ததுன்னு இருக்கு ஆகையினால ச ஏஷ இக பிரவிஷ்டஹா ஆ தத் சிருஷ்டுவா ததேவானுப் பிராவிஷத்திருக்கு பிருகதாரண்யோபனிஷத்தில் சொல்லியிருக்கு ச ஆ நக நகத்து நுனி வரைக்கும் அவர் நுழைஞ்சிருக்கார்னு இறைவன் இந்த உடலை படைத்து உடலுக்குள்ளே வியாபித்திருக்கிறார் சொல்லிருக்குமகோஷ பிரதி நாதிசாயம் மகத் சந்ததும் தசன் சுஷிரகும் சூக்மந்தன்சுவித்திய மகானர்ச்சிர்வோமுக சோகிரபுஜன் தின்மக்கவிகூமாய்மயம்தபயதிமஸ சந்தாபயத்தி உள்ள வந்து அந்த உணர்வு இருக்கான் அது வந்து பாததல மஸ்தகா உள்ளங்கால்லருந்து உச்சந்தலை வரைக்கும் இருக்குங்கிறது சொந்தேகம் ஆபாத தலம் மஸ்தகா ஆக்சுவலாக இது ஒரு மெடிடேஷன் நாராயண சுத்தத்தில் இருக்கிற ஒரு தியானம் ரொம்ப அழகான தியானம் இது மெடிடேஷன் ஆக அப்படி இறை இருக்கார் உடம்பு முழுக்க வியாபித்திருக்காருன்னு ஸ்ருதிப்பா அவிக்கிருத்த பரஸ் என்பது முதலான ஸ்ருதிகளெல்லாம் அவிக்கிருத்த பரஸ் அவிக்கிருத்த பரஸ்னா மாறாத அன் சேஞ்ச் ஆகாதன்னு அர்த்தம் அவிக்கிருத்திய பரஸ் புத்தி தத்விசாட்சித் பிரவேசிரவணேத புத்தி இருக்குது புத்தினா மைண்ட் இன்டலெக்ட் தத்வத்தி அந்த இன்டலெக்டில் இருக்கிற தாட்டு அந்த தாட்டில் அது வந்து என்னவாக இருக்குதுன்னா விட்னஸ்ஸாக இருக்குங்க சாட்சித்வேன பிரவேசஸ்ரவணாத் சாட்சியாக இருக்குது புத்தி அவைலபிலிட்டின்னு பேர் அதாவது நுழைஞ்சிருக்குன்னா நிஜமாக நுழைஞ்சிருக்குல்ல அதில் அவைலபிளாக இருக்குது கண்ணாடியில் சூரியன் தெரிஞ்சால் கண்ணாடிக்குள்ளே சூரியன் நுழைஞ்சார்னா சொல்கிறது கண்ணாடியில் சூரியன் அவைலபிளாக இருக்குது அது மாதிரி நம்ம பாடி மைண்டு காம்ப்ளக்ஸ்லாம் லைக் கண்ணாடி மாதிரி அந்த கான்ஷியஸ்னஸ் அவைலபிளாக இருக்குது பாடி மைண்டு காம்ப்ளெக்ஸில் நாட் இன் எனது உள்ளுக்குள்ளே வந்து நுழைஞ்சது Entered அதெல்லாம் கிடையாது பிரவேசஸ்ரவணாத்ன்னு சொல்லியிருக்கு சாட்சித்வேன பிரவேசஸ்ரவணாத் வேதம் சொல்லியிருக்குப்பா பிரவேசம் பண்ணியிருக்கார் இறைவனே உடம்புக்குள்ள நுழைஞ்சிருக்கார் சொல்லியிருக்கு அதனால கேள்வி ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் இருக்கிற போது ஒரே தேவன் தேவனுக்கு அந்நியமா ஒண்ணுமே இல்லைங்கிற ஜீவாத்மா பரமாத்மா பேதம் இருக்கேன்னா ஜீவாத்மா பரமாத்மா பேதம் உண்மை கிடையாது ஜீவாத்மா மாதிரி காட்சி அளிக்கிறார் எப்படி சித்தாந்தம் பண்ணுறார் பாரும் விஷ்ணு சஹசிரநாம் இதில் தான் அவர் கோட் பண்ணார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன கோட் பண்ணார் என்னது திரது கிருத யுகத்தில் வந்து தியானம் த்ரேதா யுகத்தில் யஜ்யம் துவாபர யுகத்தில் பூஜை கலியுகத்தில் பகவன் நாமா எல்லாம் சொன்னவர் தான் எப்படி வராது இதனால்தான் இவங்களுக்கெல்லாம் நிறைய பேருக்கு அலர்ஜி அலர்ஜி விசிஷ்டாத்வைதிகளுக்கெல்லாம் சடனாக வந்துட்டார் இப்படி ஜீவ பரையோகோ புத்தி தத்வத்தி சாட்சித்வேன பிரவேசஸ்ரவணாத் அபேதா சங்கராச்சாரியார் புரிஞ்சுக்கணும்னா இப்படி தான் படிக்கணும் பக்தி மாறி கொண்டு போய் ஞானத்தில் முடிச்சுடுவார் ஆரம்பிக்கிறது பார்த்தா இன்னும் பிரம்ம பக்தியெல்லாம் பண்ணுற மாதிரி எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அவரே நிறைய சொல்லுவார் அதெல்லாம் அப்புறம் கடைசியில் என்னென்னா பகவனாவது பக்தநாவது ரெண்டு உண்தாம்பாம்பு அடுத்தது பிரவிஷ்டரபேதாத் न एको ஆம்கிச்சேத் நேக்கோ சன்னிவிஷ்ட एकस्ण एकस्ण बहुधा बहुधा ஏகன் விச்சாரோசி பூனனுவிஷா பிரவேசிரவா பிரவிஷ்டேதூரு கேள்வி அப்ஜெக்சன் பிரவிஷ்டானாம் இத்தரே தர பேதாத்து பராத்ம ஏகத்துவம் கதம் இது சேத் ந கொஸ்டின் நுழைஞ்சத்துக்குள்ள இத்தரேதர பேதாத் அதாவது நுழையிறவன் ஒருத்தருக்கான் நுழையப்படுறதுன்னு ஒன்று இருக்குது அது மாத்திரம் இல்லை ஏகப்பட்ட உபாதிகளுக்குள்ளே நுழைஞ்சிருக்காங்கிறது எப்படி சொல்லுவேன் பிரவிஷ்டாம் இத்தரேதர பேதாத் பிரவிஷ்டானாம்னா கடவுள் எனக்குள்ளேயும் நுழைஞ்சிருக்கார் உங்களுக்குள்ளேயே நுழைஞ்சிருக்கார் ஆனால் நீங்கள் வேறு நான் தானே அப்புறம் எப்படி ஒன்றுங்கிறீங்க அப்படிங்கிறார் பிரவிஷ்டானாம் இத்தரேதர பேதாத் நுழைந்தவளுக்குள் வேறு அப்படி இருக்கும் பொழுது ஒன்று இருக்கிறது என்பதை எப்படி ஏற்றுக்கொள்வது பர ஆத்ம ஏகத்துவமான ஏதாவது நானாத்மாங்கிறார் நிறைய உடம்புகள் இருக்குது நிறைய உடம்புக்குள்ளே கடவுள் புகுந்திருக்கார்னா ஒரு ஒரு உடம்புக்குள்ளேயும் ஒரு கடவுள் இருக்கார்னு வச்சுண்டா ஓம் உடம்புக்குள்ளே இருக்கிற கடவுள் ஏன் உடம்புக்குள்ள இருக்கிற கடவுள் அப்போ கடவுள் வேறையா ஒன்னான் அதை சொல்கிறார் ஆக பர ஆத்ம ஏகத்துவம் பிரவிஷ் அதாவது நுழைந்த வேற்றுமை இருப்பதால் எப்படி ஒன்றாக இருக்க முடியும் பல்வேறு உடல்களுக்குள் நுழைந்திருப்பதால் உடல்கள் பலவாறாக இருப்பதால் ஒற்றுமை எப்படி ஏற்படும் அப்படின்னு கேட்டால் இல்லை ஏகோ தேவஹா ஏகோ தேவ ஏகோ இது வந்து தைத்திரி ஆரண்யத்தில் இருக்குது மூணாம் பிரச்சினத்தில் சுவர்ணங் கர்மம் பரிவேத வேதம் இந்திராத்மான அந்த பிரவிஷ்டாஸ்தே வேற கம்பவீ சனசீனாத்மா ஜன அந்த பிரவிஷ்ட கத்தரமேத்தம் அந்தச்சந்திரமசி மனசாச்சரந்தம் வேணரும்பழ இந்த பௌருஷூலி ரொம்ப இம்பார்ட்டன்ட் போர்ஷன் அது உபனிஷத்துல எல்லாம் நீங்கள் தைத்திரிய உபனிஷத்து கடைசியில் இருக்குது அதுலெலாம் இது வராது ஆனால் இந்த அந்த போர்ஷனே ரொம்ப அழகாக இருக்கும் அதான் இந்த உடம்புக்குள்ளே இருந்து எப்படி இருக்காருங்க அதெல்லாம் கோட் பண்ணுறார் சங்கராஜர் தைத்திரி ஆரண்யக்கம் மூணாம் பிரச்சினத்தை கோட் பண்ணுறார் ஏகோ தேவகா பகுதா சன்னிவிஷ்டா நீ எத்தனை பேதம் சொன்னாலும் சரி எல்லா பேதமும் அவர்கிட்ட தான் இருக்குதுங்கிறார் ஆக அத்வைதத்தில் தான் துவைத கல்பனை பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்கு பிரமாணம் சொல்கிறார் ஏகோ தேவஹா பகுதா சன்னிவிஷ்டா ஒரே தேவன்தான் எல்லாருக்குள்ளேயும் இருக்கா பகுதா சன்னிவிஷ்டகா இவர் என்ன பண்ணுவார்னா பேதாபேதவாதத்தை பேசி கடைசியில் அபேதத்துக்கு கொண்டு போவர் அதுதான் அவரோட வழி விசிஷ்டாத்வைதத்தை சொல்லி அத்வைதத்துக்கு கொண்டு போவர் அவரோட வழி சங்கராச்சாரியோட வழி முறை அது படிச்சுட்டே இருந்தால் தான் புரியும் சாஸ்திரத்திலேயே சோக் பண்ணிகிட்டு இருந்தால் தான் புரியும் ஆக ஒரே தெய்வம் தான் இருக்கார் அவர்தான் பல்வாராக இருக்கார் பலவிதமான உபாதிகளாக இருக்கார் பகுதா சன் நிவிஷ்டு அதே இதுலயே பதினோராவது மந்திரம் தொமேகோசி பகூனனு பிரவிஷ்டா தொம் ஏகோசி அந்த மந்திரத்தை எல்லாம் கோட் பண்ணி இத்தி ஏக செய்வ ஒருத்தரேதான் பகுதா பிரவேசஸ்ரவணா பிரவிஷ்டானான் சேத அதாவது ஒரே இறைவன்தான் எல்லாருக்குள்ளே இருக்க உடம்புகள் வேறையாயிருந்தாலும் இறைவன் ஒருவனே அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்லிவிட்டார் நீங்கள் வந்து இப்போ மூணாக எடுத்துக்கலாம் அதாவது தேகத்துக்குள்ளே நுழைஞ்சான்னு சங்கராச்சாரிய சொல்லலை புத்தியில் விற்த்தியில் சாட்சி பிரவேசம்னு அதாவது இன்டலக்டில் இன்டலெக்டில் இருக்கிற தாட்டில் அதில் வந்து விட்னஸ் ஃபார்மில் இருக்குது அந்த கான்சியஸ்னஸ் அப்படி சொல்லிவிட்டார் அதுதான் வந்து பிரவேசம் என்டரிங் இறைவன் இந்த உலகத்தை படைத்தார் படைப்புக்குள் நுழைந்தார் இருக்கு இந்த தத் சருஷ்டுவா ததேவான் நிருக்தஞ்சா நிருக்தஞ்சா சங்கராஜர் அதெல்லாம் சொல்லலை நம்ம அதெல்லாம் நிறைய எடுத்துட்டா தான் புரியுது நிலைய நஞ்ச நிலைய நஞ்ச விஜ விஜான சத்யம் எதி தங்கிஞ்சா தத் சத்யமித்யா சக்ஷத்தே அந்த மந்திரம் முழுக்க அர்த்தம் பார்த்தா தான் புரியும் இறைவன் இந்த பிரபஞ்சத்தை படைத்து அந்த பிரபஞ்சத்திற்குள் நுழைந்தார் அப்படின்னு இருக்கு ஆக இது எப்படி அர்த்தம் பண்ணுறது ஆக்சுவலானா நான் சொப்னத்தை படைத்து நான் சொப்னத்துக்குள்ளே நுழைஞ்ச மாதிரி தான் இல்லையா இமேஜின் பண்ணி பாருங்க கனவை படைத்தேன் கனவுக்குள் நான் நுழைந்தேன்னு எப்படி இருக்கும் I created my dream. I entered my dream. English as that you say, you can see. That's not the same thing. That's why I'm taking a deep breath and taking a deep breath. Who is in the deep breath? What is the deep breath? The deep breath. The deep breath is very important. பிரபஞ்சம் எவ்வளவு ரியலோ அவ்வளவு ரியல் தான் இந்த பிரபஞ்சம் அப்படி இருக்கிறதுனால நீங்க ஜாதகம் எல்லாம் பார்க்கப்படாது சும்மா பேருதான் ஆக ஒரே வஸ்து தான் அப்ப எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணி எல்லாம் மாயாஜால் அதனால் எல்லாம் பண்ணியிருக்கு சொப்னத்தை ஞான் வச்சுக்கோம் அப்போ தான் புரியும் சொப்ன பிரபஞ்சத்துக்கு கர்த்தாக சொப்ன பிரஜ இருக்கிற சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டெல்லாம் யாருன்னா மை மை மை ஓன் மைண்டு ப்ரொஜெக்ஷன் எனக்கு மைண்டுக்கு வேறையாக இருக்கேனா நான் நான் சாட்சியாக இருக்கேன் மைண்டோடு சேர்ந்துண்டு ஆன் வித்தவுட்டு என்னோடய அனுகிரகம் இல்லாமல் மைண்டு எப்படி ப்ரொஜெக்ட் பண்ண முடியும் அந்த ப்ரொஜெக்ஷன் எனக்கு எப்படி தெரியும் அதேதான் சங்கராஜர் அதை சொல்லவில்லைங்க அந்த எக்ஸாம்பிள் நான் எடுத்துட்டு வந்துவிட்டேன் பின்னாடி சொல்லுவாராக நான் இப்போ அதை பார்க்கவும் இல்லை ஆஹ் இத்தேக்க செய்வ ஏதோ ஒன்று பண்ணுப்பா இத்தேக்க செய்வ பகுதா பிரவேசஸ்ரவணாத் பிரவிஷ்டானா ஆஹா ஒன்னேதான் ஒரே வஸ்து தான் பகுதா பிரவேசஸ்ரவணாத் பல்வேறாக எல்லாத்துலேயும் அது நுழைஞ்சிருக்கு ஆ நகாக்கிரேபியான்னு ஆ நகாக்கிரேபியகான்னு சொன்னால் ஈவன் பிரேதம் புணம் எல்லாத்துலையும் இருக்குது புணத்தில் சத்ரூபமாக இருக்குது இதில் சச்சித்ரூபமாக ஆனந்த ரூபம் எக்ஸ்ப்ரஸ் ஆகிறது புணத்தில் சத்ரூபம் மாத்தம் எக்ஸ்பிரஸ் ஆகுது சித்ரூபம் ஆனந்த ரூபம் புணத்தில் எக்ஸ்பிரஸ் ஆகலை இந்த லிவிங் லிவிங் மேட்டர் அது நான் லிவிங் மேட்டர் அவ்வளோதான் இந்த லிவிங் மேட்டரில் வந்து என்ன இருதுன்னா இதில் வந்து சித்ரூபமும் ஆனந்த ரூபம் எக்ஸ்ப்ரெஸ் ஆகுது மேனிஃபெஸ்டாக அதில் எல்லாம் அன்மேனிஃபெஸ்ட் ஃபார்மாக இருக்குது ஆக இந்த சச்சிதானந்தத்தை நிறைய அப்படி சொல்லுவோம் அதுக்கு நிறைய பாடங்கள்லாம் படிக்கணும் தொடர்ந்து படித்தா தெரியும் ஆக ஏகச் செய்வ பகுதா பிரவேசஸ்ரவணாத் பிரவிஷ்டானான் சேதா அடுத்தது இன்னொரு மந்திர இருக்குது அது கோட் பண்ணுறேன்பா கமை தேவாய் ஏக்காரலோபேன பிரிக்கைகே த்தில் இந்த மந்திரத்தை பார்க்கணும் ஏன்னா இப்போ நம்ம மகநியாசத்தில் நமஸ்காரம் பண்ணுறோம் இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லி ஹிணியகர் சமவர்த்ததா அகிரே பூத்தாத்திரேக்க ஆசீத் சதா தார ப்ரிவீந்தியா முதேமாங் கஸ்மை தேவாய ஹவிஷா விதேம அப்படி சொல்லி இந்த மந்திரம் கஸ்மை தேவாய ஹவிஷா விதேம எந்த தேவனை புன்னிட்டு நாம் இந்த ஹவிசை சமர்ப்பணம் செய்வோம்னா ஒரே தேவன் அர்த்தம் அப்படி ஒரு எட்டு மந்திரம் இருக்குது ருக்வேதம் பத்தாவது மண்டலம்னு நினைக்கிறேன் பத்தாவது அஷ்டகம் பத்தாவது அஷ்டகம் நூற்றி இருபத்தி ஓராவது மண்டலம் ஒன்றாவது மந்திரம் ருக்வேதம் அதில் எட்டு மந்திரங்கள் இருக்குங்கிற இது மாதிரி எட்டு மந்திரம் இருக்குது இத்திய அஷ்டவ மந்திராக கஸ்மை தேவாயா கஸ்மை தேவாயனு சொல்லி இத்தியற்ற அந்த மந்திரத்தை பாருங்கிற இத்திய ஏக்காரலோப்பேன இந்த கஸ்மைங்கிறதுல ஏ சேர்க்கணுமா ஏங்கிறது விட்டு போயிட்டு தான் சங்கரர் சொல்கிறார் ஏகார லோப்பேனை ஏகஸ்மை தேவாய ஹவிஷா விதேமன் அர்த்தம் அந்த ஒரு தேவனுக்கு நாங்கள் ஹவிசை கொடுப்போம் அப்படின்னு அர்த்தம் ஆனால் அந்த ஏகார லோப்பேனை ஏக்காரம் வந்து லோபம் ஆயிடுத்து ஏகதேவத்தை ஏக தெய்வத்தை பிரதிபாதகா தைத்திரியகே தைத்திரியத்திலேயும் இந்த மந்திரம் இருக்கு தைத்திரியோபனிஷத்தில் ஏகாரலோபத்தோடு இருக்குங்கிறார் அப்ப ருக்வேதத்தில் வந்து ஏகார லோபம் இல்லாமல் இருக்கணும் பார்ப்போம் பார்த்து நான் சொல்றேன் ருக்வேதத்தில் ஏகார லோபம் இல்லாமல் இருக்கு ஏகஸ்மை தேவாயான்னு இருக்கு தைத்திரியத்தில் ஏகார லோபத்தோடு இருக்குது கஸ்மை தேவாயான்னு இருக்குது மந்திரத்தை சொல்கிறார் இப்போ ருக்வேத ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் வேதத்தில் ருக்வேதத்தில் இருக்கிற மந்திரத்தையும் எஜிர்வேதத்தில் இருக்கிற மந்திரத்தையும் ஞாபகம் சொல்லணும்னா எல்லாம் வாஸ்டாக இருக்குது மந்திரமெல்லாம் அவர் சங்கராச்சாரிய காலத்தில் இந்த மாதிரி எல்லாம் இருந்ததுதான் இந்த கேட்ஜெட்ஸ் டைப் பண்ணால் உடனே தெரியுது எல்லாம் பண வலையைத்தான் தேடணும் எல்லாம் மண்டைக்குள்ளே வயசு வேறு முப்பத்தி ரெண்டுக்குள்ளே முடிஞ்சாச்சு வாழ்க்கையை முடித்தாச்சு நம்ம முப்பத்தி ரெண்டு இல்லை முப்பது எத்தனை ஜென்மாக எடுத்தாலும் முடிக்க முடியாது இது படிக்க முடியல பாருங்கள் எவ்வளோ கஷ்ட இது பண்ணி ப பரிசிரமப்பட்டு தான் புரிஞ்சுக்கணும் அவர் திடீர்னு அங்கே இருக்கவே இதில் கோட் பண்ணுறாரு இந்த மந்திரத்தில் பிருகதாரண்யத்தில் ரெண்டு கொட்டேஷன் அங்கே ஒரு கொட்டேஷன் அவங்களும் தேடணும் புஸ்தகத்தான் தேடணும் அவர் எல்லா மந்திரத்தை ஞாபகம் வச்சுட்டுருக்கார் எல்லாம் உட்கார்ந்துருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் படித்தவன் தான் ஹருவயத்தை பார்த்துக்கோ ஹர்க்வேயத்தில் அங்கே சொல்கிறேன் இல்லையா இங்கே சொல்லிருக்குல்ல ஓ அப்போனா சரியும்பாவும் ஏன்னா பண்டிதர்களுடைய சபையிலெல்லோ பேசுகிறார் நிறைய காசி முழுக்க பண்டிதர்கள் எல்லா பண்டிதர்களும் ஒத்துக்கிற மாதிரி பேசுகிறாரே ஆஹ் கஸ்மை தேவாய இத்தியற்ற ஏகார லோப்பேனோப்பா குறைவு ஏங்கிறது ஏங்குற எழுத்து குறைஞ்சிருக்குங்கிறது ஏகார லோப்பேனை ஏக்க தெய்வத்தை ஒரே தெய்வத்தம் பிரதிபாதகா இது பாருங்கோ ரொம்ப முக்கியம் தெரியுமா பூஜ்ய சுவாமிஜி அடிக்கடி சொல்லுவார் ஓன்லி காட் அது இதுதான் ஒன் காட் எல்லாம் கிடையாது தெர்இஸ் நோ ஒர்ஷிப்பர் ஒர்ஷிப்டு காட் இந்த ஒன்லி காடுங்கிறது இந்த இடம் டாபிக் கடவுளை தவிர நமக்கு ஒன்றுமே கிடையாது உயிர்களாவது உடல்களாவது உலகங்களாவது இறைவன் தான் அத்தனை ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோனாகி யான் எனதென்று அவரவரை கூத்தாட்டுவானாகி நின்றாயை இறைவனைத் தவிர ஒன்றுமே இல்லை உங்கள் மதத்தில் இறைவன் வந்து நிறைய கோயிலில் போனால் ஏகப்பட்ட சாமி வச்சுருக்கீங்களேன்னா நாங்கள் மூர்த்தி நிறைய வச்சுருப்போம் கடவுளையே நினைக்கணும் கோயிலுக்குள்ளே போனால் ரெண்டு மூணு மணி நேரமாவது ஆகணும் ஒரு ஒரு சாமியாக பார்த்து பிள்ளையார்கிட்ட போய் அதை கொடுன்னு கேட்போம் பெருமாளுக்கிட்ட போய் இதை கொடுன்னு கேட்போம் எங்களுக்கு பொழுது போகணுமே நல்ல வழியில் பொழுது போட்டுமே என்ன தப்பு ஒன் காடும் கிடையாது மெனி காட்ஸும் கிடையாது ஒன் கார்டு கிடையாது வி டோண்ட் ஹாவ் மெனி காட்ஸ் வீ வி டோண்ட் ஹேவ் ஒன் காட் We have only God. We have God. And the have God is the same. You are God. I am God. Everything is God. Your religion is also God. <laughs> My religion is also God. His religion is also God. Every religion is God. Everything is God. ஆ ஏகாரலோப்பேகதைவத்திரிபாதகா தைத்திரியகே தைத்திரியத்திலையும் இதையே சொல்லியிருக்கு அப்படின்னு கோட் பண்ணுற அடுத்தது கொட்டேஷன் அக்னிரியதைகா புவனம் प्रतिरूपो ரூபம் பிரதிப்போவஸ்த ம்ோுகோம் பிரவிம் ம்ூவ ோ சூரியோயர்ஷா நிபியத்தை பாத்தம் ரூபாய்கோ தமஸ் பி ரா ேத்தரோ நம்ேத்தனே விமாத்மஸ் பிராம்ாந்தா நேத்தரா கடோபனிஷத்தில் டூ டூ நைன் டூ தேர்ட்டின் ரெண்டாவது அத்தியாயம் ரெண்டாவது வள்ளி ஒன்பதாவது மந்திரத்திலிருந்து பதிமூணாவது மந்திரம் வரைக்கும் கோட் பண்றார் முதல் மந்திரோ புவனங் பிரவிஷ்டா அக்னி வாயு இந்த மந்திரத்தை சுருக்கமாக சொல்கிறேன் இன்னொன்று பெருசு பெருசார் அதாவது யமதர்மராஜா நச்சிகேதஸுக்கு உபதேசம் பண்ணுறார் எப்படி ஒரே நெருப்பானது பல்வேறு விறகு அதனுடைய பொருளுக்கு தகுந்த மாதிரி அந்தந்த ஃபார்ம் எடுக்கிறது அது மாதிரி ஒரே பொருள் பலவிதமான வடிவங்களில் காணப்படுகிறது உள்ளும் புறமும் ந நம் உள்ளேயும் உள்ளேயும் புறத்தேயும் இந்த உள் புறத்தை வெளி காட்டுகிற உடம்பு உள்ளே வெளியேங்கிறபோது இந்த உள்ளே வெளியேங்கிறதுக்கு காரணம் என்னென்னா உடம்பு தான் ஆக அந்த உடம்பும் அது தான் உடம்புக்குள்ளே இருக்கிறதும் உடம்புக்கு வெளியில் இருக்கிறதும் அது அது மாதிரி நெருப்பு இந்த நெருப்பை வந்து விறகுக்கட்டை வந்து ஒரு விறகு கட்டை இப்படி இருக்குது வேறு மாதிரி இருக்குது அந்த விறகுக்கட்டை இன்னொன்று சின்னதாக இருக்குது பெருசாக இருக்குது ஆனால் எல்லாத்துலேயும் அக்னி இருக்குது சின்ன ஜுவாலையிலையும் அக்னி இருக்குது பெரிய ஜுவாலையிலையும் அக்னி இருக்குது இல்லாட்டி நீங்கள் இரும்பை குண்டை போடு இரும்பு சாமான்லாம் போடுங்க அந்த இரும்போட ஃபார்ம் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அக்னியோடய ஃபார்ம் இருக்குது அந்த உதாரணம் சொல்கிறார் ஆஹா அக்னிர் எதை எதா ஏக்கா அக்னி ஒரே அக்னி யதா ஏக்கா அக்னி புவனம் பிரவிஷ்டா புவனம் பிரவிஷ்டானா இந்த இதுக்குள்ள வஸ்துக்குள்ளெல்லாம் புகுந்து ரூபம் ரூபம் பிரதி ரூப்போ பபுவ அந்தந்த ஃபார்ம் ஆஃப் காட்சியளிக்கிறது அதே மாதிரி தக்னா பிரவிஷ்ட் ம் பிரதிப்போூவ தப்படியே ஏக ஒரே வசூ சர்வூத்தராத்மா அனைத்து சரீரங்களிலும் ஜீவர்களிலும் அந்த இருந்து கொண்டு ரூபம் ரூபம் பிரதிப்போ அந்தந்த ஃபார்மாவும் இருக்குது வெளிலையும் இருக்குதுங்கிறார் ஆக வடிவத்திலும் இருக்கிறது வடிவமற்றதிலும் அது இருக்கிறது ஃபார்ம்லேயும் இருக்குது ஃபார்ம்லெஸ்லையும் இருக்குது இது அக்னி உதாரணம் எடுத்துகிட்டார் ரொம்ப சௌரியமானது ஏன்னா அக்னியை அணைச்சுட்டா சர்வ வியாபகமாகும் அதனால்தான் பகிஷன்னார் இப்படி அணைச்சிட்டோம்னா அணைச்ச விளக்கோட சூடு எங்கே போச்சு அந்த நெருப்பும் சூடும் எங்கே போயிட்டுரு இப்போ வந்து கையை வச்சா சூடும் வெளிச்சமும் கண்ணுக்கு தெரிகிறது ஆனால் விளக்கு அணைச்ச உடனே கண்ணுக்கு தெரியிற வெளிச்சத்தையும் காணும் கைக்கு தெரிகிற சூடும் காணும் எங்கே போச்சதுன்னா எங்கே இருக்குது பகிஷ ஆக இந்த உடம்பு மூலமாக அனுபவிக்கிற போதும் உணர்வு இருக்குது உடம்பு இல்லாத போதும் உணர்வு இருக்கிறது உடம்பு போயிட்டாலும் உணர்வு இருக்கும் அன்னைக்கு உதாரணம் சொன்னேன் இல்லையா கை வெளிச்சம் ஞா வச்சுக்கணும் அதுக்கு அடுத்த உதாரணம் சொல்கிறார் காற்றும் அப்படி தான் காற்றும் வந்து உடம்புக்குள்ள இருக்கு வெளிலையும் இருக்கு வாயுரிய தைகோ புவனம் பிரவிஷ்டம் ரூபம் ரூபம் பிரதி ரூபோபூவ ஏகஸ்தா சர்வூதாந்தர ரூபம் ரூபம் பிரதி ரூபோபஹிஷ்ட கட்டோபனிஷத் தான் கோட் பண்ணி சொல்கிறார் அதே மாதிரி தான் காற்றும் இப்போ காற்று வந்து பலூன் வச்சோன்னு ஒரு இருபத்தஞ்சு பலூன் வச்சிருக்கோம் ஒரு பிள்ளையார் பலூன் விநாயகர் வருது ஒரு பிள்ளையார் பலூன் பிள்ளையார்லேயே வெரைட்டி வைக்கலாமே ஒரே பிள்ளையார் தான் பிள்ளையாருங்கிற கடவுள் ஒன்று தான் எத்தனை ரூபம் வரப்போரா அறுபத்தஞ்சு பிள்ளையார் வச்சிருக்கோம் எழுபத்தஞ்சு பிள்ளையார் வச்சிருக்கோம் சொல்கிறாங்க இல்லையா அந்தந்த ஊரில் இருக்கிற பிள்ளையார் எல்லா பிள்ளையாரும் ஒரே நேரத்தில் கொண்டு போய் கரைக்க போகிறோம் கரைச்சப்பறம் பிள்ளையார் போயிடுவாரா ஃபார்ம் தான் இதாகிடுது அதுதான் இந்த பிள்ளையார் சௌர்ச்சி பூஜையே ரொம்ப விசேஷம் அதாவது களிமண்ணில் பிள்ளையாரை பிடிச்சி பூஜை பண்ணுறோம் அப்புறம் பிள்ளையார கரைச்சி விட்றோம் அதே மாதிரி தான் சக்தி பூஜைக்கு காளி நவராத்திரிக்கும் காளி பூஜை பண்ணி காளியை கரைச்சு விட்றோம் இது என்ன தெரியுறதுன்னா மண் மூலமாக பகவானை வழிபடுகிறோம் மண் போயிடுறது ஆனால் பகவான் இருக்கார் சந்தோஷமாக கரைக்கிறோம் பிள்ளையார் போய் அடி அடின்னு அடிக்கிறான் பிள்ளையார் கடலில் போட்டு குச்சியை வச்சு அடித்து கரைக்கிறான் ஏன்னா பிள்ளையார் தான் போயிட்டார் எதாஸ்தானு பிரதிஷ்டாபியா ஆஹா மண் மண் மூலம் மான்புடைய பொருளை வழிபட்டு தான் மான்புடையவனாகி மண்ணை மண்ணாக்கி விடுகிறான் அவ்வளோதான் மண்ணை வழி மண் மூலம் என்னத்தை வழிபடுறோம்னா மான்புடைய பொருளைத்தானே வணங்குறோம் ஆ ஃபார்மில் வரார் மஞ்ச உள்ள பிள்ளையாரை வந்து அஸ்மின் ஹரித்ராபிம்பே தியாயாமி எதிராஸ்தானே தூக்கி சாம்பாரில் போடும்ணும் முடிஞ்சு போச்சு அந்த சாம்பார் நல்லா இருக்கும் பிள்ளையார் பூஜை பண்ண சாம்பார் மஞ்சள் பிடிப்பா டேஸ்ட்டு நல்லா இருக்கும்னா சும்மா சொல்ல வேண்டும் ஆ வாயு வாயு எதுக்கு சொல்கிறேன் நீங்கள் வந்து இந்த பொம்மையெல்லாம் பலூன்லாம் வச்சா ஒரு பலூனுக்குள்ளேயும் காத்திருக்கும் நிறைய ஃபார்ம் என்னலாம் வாஜூர் எத்தைய்கோ இதெல்லாம் ஒரு ஒன்று ஒரு டிஃப்ரெண்டாக தெரியுது இது விநாயகர் பலூன் இது முருகர் பலூன் இது சிவன் பலூன் இது அம்பாள் பலூன் இது ஒன்றும் வேண்டாம் கோயில் இருக்கிற விக்கிரமெல்லாம் என்னது எல்லாமே ஃபைவ் மெட்டல் தான் நந்தியும் கல்லில் தான் பண்ணியிருக்கு தஷாமுட்டியும் கல்லில் தான் பண்ணியிருக்கு இந்த கல்லுக்கு அந்த கல்லுங்கிறது ஒன்று தானே அது மாதிரி புரிஞ்சுக்கணும் நம்ம ஃபார்ம் தான் மாறியிருக்கு அது அதுக்கு தியான ஸ்லோகம் நிறைய இருக்குது கதவு முழுக்க தட்சிணாமூர்த்தி போட்டிருக்கோம் எல்லாம் கம்ப்ளீட்டாக உட்டுதானே உட்டை பார்த்தா உட்டு தட்சிணாமூர்த்தி ஃபார்மை பார்த்தா ஃபார்ம் ரெண்டையும் பார்க்க தெரியணும் அதுதான் ஞான் சங்கராஜர் சொன்னார் என்னது சிதேக்கரச அமிர்த்த லாபேன இப்போ படித்தோமே இதில் ஸ்தித பிரஜ லட்சணத்தில் ஆஹா எதா ஏக்கஹா வாயு ஒரே காற்றானது ஒரு ஒரு வடிவத்துக்குள்ளேயும் போய் அந்தந்த வடிவம் மாதிரி காட்சி அளிக்கிறது அதே மாதிரி தான் இவ்வளோ பெரிய பிளேனை காற்று தாங்கிறது அந்த டயருக்குள்ளே என்ன இருக்குது இவ்வளோ பெரிய பிளேன் அது அந்த காற்று தானே தாங்கிறது ஐ திங்க் ஸோ இல்லையா இவ்வளோ பெரிய டயருக்குள்ளே என்ன இருக்குது ஏர் தான் இருக்குது இவ்வளோ வெயிட்டு அத்தனை சாமானியம் சேர்ந்து இந்த டய அந்த ஃப்ளைட்டோட இந்த டயர் தாங்கிறது காற்றுக்கு எவ்வளோ சக்தி இருக்குது பாருங்க நமஸ்தேவாயோ டயருக்குள்ளே போனால் டயர் ஃபார்ம்க்குள்ளே இருக்குது எதுக்கு இல்லாமல் இது பண்ணுறாங்க சில இதெல்லாம் காற்றை வச்சே என்னதில்லாமல் க்ளீன் பண்ணுறாங்க உடைக்கிறாங்கங்கிறாங்க காற்றுக்கு அவ்வளோ சக்தி இருக்குது ஆஹா அது மாதிரி ஆயிடுறது அதே மாதிரி ஒரே இறைவன் சர்வபூதாந்தராத்மா ரெண்டு எக்ஸாம்பிள் அக்னி திருஷ்டாந்தம் வாயு திருஷ்டாந்தம் கொடுத்துருக்கார் யம தர்மராஜா அதை கோட் பண்ணுறார் அப்புறம் இன்னும் அவன் மேலே சொல்கிறார் யசா சர்வலோகசிய சக்ஷு சூரியா ஒரே சூரியன்தான் இதுலாம் நிறைய தாத்யம் இருக்குது அக்னி அக்னிக்கு வந்து ரூபம் அரூபமாக இருக்குது வாயு அரூப்பமாகவே இருக்குது இந்த சூரியன் எதனாலேயும் அசங்கத்துவத்தை சொல்ல போகிறார் ஏதாவது அக்னியாக இருந்தால் அக்னியாக இருந்தாலும் சரி வாயுவாக இருந்தாலும் சரி இப்போ வந்து அடுத்தது சொல்ல போகிறது சர்வரோகசிய சக்ஷு ஏக்ககா சூரியா அனைவருக்கும் ஒளி கண்ணாக இருக்கின்ற உலகம் அனைத்திற்கும் கண்ணாக இருக்கின்ற ஒரு சூரியன் சாக்ஷுஷைஹி பாஹியதோஷைஹி ந நம்ம கண்ணில் இருக்கிற தோஷம் வந்து சூரியனை ஒன்றும் பண்ணார் அதே மாதிரி வெளியில் இருக்கிற அழுக்கு சூரியனை ஒன்றும் பண்ணார் சூரியன் அதை அதையும் வந்து என்னது இல்யூமின் பண்ணுறார் ஒரு பக்கம் மலம் ஒரே சாக்கடை அதையும் இல்யூமின் பண்ணிகிட்டு இருக்கார் இன்னொரு பக்கம் கங்கா ஜலம் சுத்த ஜலம் அதையும் இல்யூமின் பண்ணிகிட்டு இருக்கார் இங்கே அரசமரத்தடியில் பிள்ளையாக இருந்தால் அதையும் சூரியன் இல்யூமின் பண்ணுறார் அங்கே ஏதோ சாக்கடை இருக்குது ஏதோ குப்பை தொட்டி அதையும் இல்யூமின் பண்ணின்னு அதனால் சூரியனுக்கு ஒன்றும் பாதிப்பு கிடையாது அது மாதிரி இந்த உடம்பு முழுக்க இருக்கிற வியாபிச்சிருக்கிற உணர்வானது அனைவருடைய உடம்பிலும் வியாபித்திருக்கின்ற அந்த இறை உணர்வுன்னு சொன்னால் அது வேறு அது உணர்ச்சி இறைவனே உணர்வு உணர்வே இறைவன் இறை உணர்வுங்கிற போது நம்ம அந்த பாவனைக்காக சொல்லிகிட்டு இருக்கோம் அந்த உணர்வு என்ன பண்ணுகிறதுனா எல்லாத்தையும் வியாபிச்சிருந்தாலும் இந்த உடம்பில் அந்தக்கரணத்தில் இருக்கிற நல்ல எண்ணம் கெட்ட எண்ணம் அதுக்கு அதனால் அது பாதிக்கப்படுறதில்லை உடம்பினுடைய நோயோ ஆரோக்கியமோ அதை பாதிக்கிறது கிடையாது அப்படி சொல்கிறார் சூரியனையும் உணர்வையும் இது கீதையிலேயும் வரப்போகிறது பதிமூணாவது தியாயத்தில் கடைசியில் பார்க்க போகிறோம் எதா பிரகாஷயத் தேக்கா கிருத்ஷனம் லோகமிமம் ரவிஹி க்ஷேத்ரம் க்ஷேத்ரி ததா கிருத்ஷனம் பிரகாஷயதி பாரத சொல்ல போகிறார் அதனால் சாக்ஷுஷை பாஹ்யதோஷை நலிப்பியே ததா எல்லாத்தையும் எக்ஸாம்பிள் முதல்ல திருஷ்டாந்தம் ரெண்டாவது வரியில் தார்ட்டாந்தம் அக்னி திருஷ்டாந்தத்தின் மூலம் தாஷ்டாந்தம் தார்ஷ்டாந்தம்னா எதுக்காக அந்த எக்ஸாம்பிள் சொல்லப்பட்டதோ அது சொல்றது ஆக அக்னி திருஷ்டாந்தம் வாயு திருஷ்டாந்தம் சூரிய திருஷ்டாந்தம் அந்த சூரியனுடைய பிரகாசம் எதையும் பாதிக்கிறதுல ஏகா அந்த ஏகத்துவம் இருக்கு அசங்கத்துவம் இருக்கு சர்வ பிரகாசகத்துவம் இருக்குது இதெல்லாம் லட்சணம் ஒன்றாயிருக்கும் தன்மை அனைத்தையும் ஒளிர்விக்கும் தன்மை டிட்டாச்சாக இருக்கிற தன்மை சூரியன் எக்ஸாம்பிள் ததா சர்வபூதாந்தர ஆத்மா ந லிப்பியத்தே லோகதுக்கேன பாஹ்யா நம்முடைய துன்பத்தால் அது பாதிக்கப்படுவதில்லை துன்பம் அப்படின்னு சொல்லி அழகாக சொல்லிவிட்டாருங்க லோகதுக்கேன லோகதுக்கம்னா சரீரதுக்கம் பாஹ்யா வெளியில் இருக்கிற துன்பம் வெளியில் மற்றவர்களுடைய துன்பத்தினாலோ என்னுடைய துன்பத்தினாலோ இறைவன் பாதிக்கப்படுவதில்லை துன்பம் ஒரு மாய தோற்றம் துன்பம் பொய் மாயை இன்பம் போலவே இன்பமும் அடுத்தது அதே மந்திரம்தான் கண்டினியூ யாருது ஏகோ சர்வபூதாந்தராத்மா ஏக்கம் ரூபம் பகுதாய்கரோதி சமாத்மஸ்தம் ஏன்னு பசியி தீரா தேஷாம் சுகம் சாஸ்வதம் நேத்தரேஷாம் ரெண்டு மந்திரத்தை முடிச்சுடலாம் ஆக அனைத்தையும் வசப்படுத்தி கொண்டு ஏகோ வசி சர்வூதாந்தராத்மா ஏக்கம் ரூபம் பகுதா எஹ் கரோத் இந்த இந்த பகுதாங்கிறது நிறைய இன்னும் கோட் பண்ண போகிறார் இன்னும் எவன் தன்னையே ஒரே ஸ்வரூபமாக இருக்கிற தன்னை எல்லாவற்றிலும் இருந்து கொண்டு எல்லாவற்றையும் வசப்படுத்தி கொண்டு காண்கிறான் காணப்படுகிறானோ அந்த தத்துவத்தை தியானம் பண்ணணுங்கிற தம் ஆத்மஸ்தம் ஏ அனுபஷ்யந்தி அது நம்முடைய உள்ளத்திலேயே அந்த மெய்ப்பொருள் விளங்கி கொண்டிருக்கிறது ஏ பஷ்யந்த் ஏ அனுபசியந்தி இந்த அனுபசியந்தின்னா குரு சாஸ்திர உபதேசம் அனு சாஸ்திரம் அனுபஷ்யந்திம்பர் சங்கராஜர் எவன் நம்மிடத்திலேயே விளங்கி கொண்டிருக்கிற அந்த உணர்வு உலகத்தை எல்லாத்தையும் சோதிச்சு பார்க்க வேண்டாம் நம்மளையே பார்த்தா போகிறோம் ஸ்தாலி புலாக்கன் நியாயம் மாறி ஒரு பாண சோத்துக்கு ஒரு சோறு பதம் மாறி என்னையே ஆராய்ச்சி பண்ணினா நான் பிரபஞ்சத்தோட ஆதாரத்தை புரிஞ்சு நிலாம் ஆ தம் ஆத்மஸ்தம் தம் அந்த மெய்ப்பொருள் ஒன்றேயான மெய்ப்பொருளை ஏ அனுபசியந்தி எவர்கள் குரு சாஸ்திர உபதேசத்தின் மூலம் புரிந்து தீராகனு போட்டார் விவேக வைராக்கியத்தோடு யார் புரிந்து கொள்கிறார்களோ தேஷாம் சாஸ்வதம் சுகம் அவர்களுக்குத்தான் நிலையான இன்பம் ந மற்றவர்களுக்கு இல்லை அப்படின்னு யம தர்மராஜா நச்சிக்கேத்த சொல்லியிருக்கார் அப்புறம் இன்னொன்று சொல்றார் அடுத்தது நித்யோ நித்யானாம் நித்தியத்துக்கெல்லாம் நித்தியமாக இருப்பது சேதன சேத்தனா உணர்வுடைய வஸ்துக்களுக்கெல்லாம் உணர்வாகவும் நிலையானவற்றுக்கெல்லாம் நிலையாகவும் ஏகா ஒரே வஸ்து பகூனாம் யோ விததாதி காமான் அந்த மெய்ப்பொருளே பகூனாம் காமான் விததாத்தி அந்த மெய்ப்பொருள் எல்லோருக்கும் வேண்டியதையெல்லாம் வழங்குகின்றது அது ஒன்றே தன்னை பலவாராக பிரித்து நானே வந்து நானே இந்த பக்கம் மோனோ ஆக்டிங் மாதிரி இங்கே நான் இருந்துன்னு நானே அனுபவிக்கிற மாதிரி ஆப்ஜெக்டும் நானே சப்ஜெக்டுன்னு நானே ஆப்ஜெ சப்ஜெக்டா போய் நின்றுட்டு பேசுறது ஆப்ஜெக்டா போய் நின்றுட்டு பேசுறது அப்படி சொல்றார் நானே அனுபவிக்க நானே இன்பப் பொருளை வழங்குபவனாகவும் இன்பப் பொருளை நுகருபவனாகவும் இருக்கிறேன் அகம் அன்னம் அகம் மாதிரி யகா விததாதி காமான தம் ஆத்மஸ்தம் மறுபடியும் சொல்றார் உள்ளத்தின் யாண்டும் விளங்கி கொண்டிருக்கிற அந்த மெய்ப்பொருளை எந்த தீரர்கள் குரு சாஸ்திர உபதேசத்தின் மூலம் தெரிந்து கொள்கிறார்களோ தேஷாம் சாஸ்வதி சாந்தி அவர்களுக்குத்தான் நிலையான அமைதி முதல்ல ஹாப்பினஸ் சொன்னார் இப்போ பீஸ் சொல்கிறார் பர்மனண்ட் பீஸ் நை மற்றவர்களுக்கு இல்லை அப்படின்னு யமதர்மராஜா நச்சிகேதஸுக்கு உபதேசித்த கோட் பண்ணுற அத்வைதானந்தான் சுகம் கொடுக்கும் அத்வைத ஜானந்தான் சாந்தியை கொடுக்கும் என்பதை சங்கராச்சாரியார் கிமேக்கம் தெய்வத்தம் லோகே அதில் சொல்லியிருக்க தொடர்ந்து அடுத்த வகுப்புல பார்க்கலாம் நமோஸ்வனந்தாய சஹசிரமூர்த்தையே சகசிரபாதிசிபாஹவே சகசிரநா புருஷாய சஹசிரோட்டியுகாரிணே நம மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோனகுருவாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம் சாந்தி ஷாந்திஷாந்தி ஹரி ஓம் கோவிந்தநாம சங்கீர்த்தனம் சத்குருநா மகாராஜிகி